நிறைந்த ஒரு இரவில் தொழுகைக்காக இபு சொன்ன பின்னர் உங்கள் கூடாரங்களிலேயே தொழுது கொள்ளுங்கள் என்றார்கள் கொளிரும் மழையும் உள்ள இரவுகளில் கூடாரங்களிலேயே தொழுது கொள்ளுமாறு நபிசுல்லாஹா அலஹி வசல்லம் அவர்கள் உத்தரவிடுவார்கள் எனவும் கூறினார்கள்